வணக்கம் ஜூலை இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்போட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று ஐந்தாவது இந்திய கிஸ்கிஸ்தான் கூட்டு பயிற்சி மிசோரம் என்ற மாநிலத்தில் நடைபெற்றது இரண்டு உலக குறுகிய கால வளர்ச்சி தரவரிசை பட்டியலில் முதல் இடத்தில் உள்ள நகரம் ஐதராபாத் மூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டின் ராஜ்யசபாவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் அருண்ஜேட்லி என்பவர் ஆவார் நான்கு ரூபஸ்ரீ என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ள மாநிலம் மேற்கு வங்காளம் ஐந்து சர்வதேச சுரங்க விழிப்புணர்வு தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் நான்காம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று கனிம வேளாண்மையில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுக்கு மாதாந்திர ஓய்வூதியத்தை அறிவித்துள்ள மாநிலம் எது இரண்டு ஜூலியஸ் மாடா பயோ எந்த நாட்டின் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் மூன்று இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டின் அணிசேரா மாநாடு எங்கு நடைபெற்றது 4. உலகில் இரண்டாவது கச்சா எஃகு உற்பத்தியாளராக எந்த நாடு உள்ளது 5. இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் சைபர் அச்சுறுத்தலில் மூன்றாவது இடத்தில் உள்ள நாடு எது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி